நற்றினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அந்த வகையில் இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் பிறவி தலைவர் என்று காந்திஜியால் பாராட்ட பெற்றவர் நேதாஜி சுபாஷ் போஸ் நேதா என்றால் தலைவர் என்று பொருள் ஜி என்ற சொல் மரியாதையை குறிக்கும் தலைவர் என உள்ளக மக்களால் கருதப்பட்டார் சுபாஷ் சந்திர போஸ் தன் ஐ சி எஸ் பதவியை நாட்டு விடுதலைக்காக ராஜினாமா செய்த முதல் இந்தியர் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் சென்னை சிறையில் அடைக்கப்பட்டார் அச்சமையும் இந்திய போராட்டம் என்ற நூலை எழுதினார் சந்தர்ப்பவாத அரசியலை வருத்தவர் நேதாஜியும் போரை பயன்படுத்தி சுதந்திரம் வாங்க நினைத்தார் அவரை வீட்டு காவலில் வைத்து ஆங்கிலேய அரசு நகைகளை சேர்த்து நேதாஜியிடம் கொடுத்து வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல வலியுறுத்தினர் இந்திய பெண்கள் அவர் வந்தால் தடையின்றி அனுமதிக்கும்படி ஆணையிட்டது ரஷ்யா தாய் தப்பினார் நேதாஜி அறுபத்தி ஆறு அவர் வீட்டை காவல் காத்திருந்தனர் இருந்தும் அவர் தப்பியதை அவர்களால் அறிய முடியவில்லை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்று பின் பெர்லினை அடைந்தார் அங்கு பேரம் பேசாத வீரர்களுடன் இந்திய படையை அமைத்தார் புலி சின்னத்தை கொடியாக்கினார் ஜன ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இரண்டு முதல் சுபாஷை மனது மரியாதைக்குரிய தலைவர் என்று பொருள் வரும்படியாக நேதாஜியை அழைத்தனர் மக்கள் நன்றி